பாடம் 27 ஏழு முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல் அவர்களின் உரிமைகளை வழங்குதல் அவர்கள் மீது கருணை இரக்கம் காட்டுதல் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுவின் கட்டளைகளை ஒருவன் கண்ணியமாக்கினால் அது அவனுக்கு அவனது இறைவனிடம் சிறந்ததாகும் இருபத்தி அத்தியாயம் முப்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை ஒருவன் கண்ணியமாக்கினால் நிச்சயமாக அது இதயங்களின் இறை அச்சத்தில் உள்ளதாகும் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளுக்கு உமது பணி வெனும் இறக்கையை தாழ்த்துவீராக பதினைந்தாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஓர் உயிருக்காக பழி நியாயமின்றி ஒருவன் கொண்டால் அவன் மக்கள் அனைவரையும் கொலை செய்தவன் போலாவான் ஒருவனை வாழச் செய்தால் அவன் மக்கள் அனைவரையும் வாழச் செய்தவன் போலாவான் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம்